நிறைவு கடைசியா இருப்பது அரிசனை படனம் பேச தமிழ்ல தான் இருந்தது பின்னாலதான் வந்தது அர்ச்சனைக்கு இன்னொன்று போக்குவரத்து அகத்தியர் தேவார திரட்டு அகத்தியர் தேவார திரட்டு அவர் காலம் தெரியல எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் பத்த ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு மேல இருக்கு அவர் தொகுத்து இருக்கிறார் அரிச்சனை என்றல நம்முடைய திருமுருகளை தொகுத்து இருக்கிறது அர்ச்சனை வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி யார் செய்தது அகத்தியர் தேவாரத்திரும் அல்ல தமிழ் புலவனும் அல்ல அதனால அர்ச்சனையினாலே தமிழ்லதான் இருந்தது பின்னால்தான் மாறின சத்தியம் அதுல ஒண்ணு மாற்றமா அதனால் மீண்டும் அந்த திசைக்கு போகாமல் போனது நம்முடைய தவக்குறைதான் திருவாரூர் சன்னியான விநாயகர் முதற்கொண்டு சண்டிகேஸ்வரர் வரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரைக்கும் முதல்ல தயார் பண்ணிக்கணும் நாம தயார் பண்றதுக்கு முன்னாலே இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க எடுத்து தமிழாக்கம் பண்ணணும் ஆறு திங்கள் வேணும் ஒரு ஆண்டு கூட ஆகணும் ஒன்று அர்ச்சனை கிடையாது ஒரு பதினாறு அந்த மாங்காய் உடச்சுக்கிட்ட பூவை கிள்ளிக்கிட்டும் ஏன்னா பிரசாதம் கொடுக்குறதுக்கு இருக்குது அப்ப அதான் அர்ச்சனையா அதான் அர்ச்சனையான்னு கே அர்ச்சனை என்றால் என்னன்ன வாயில அந்த ஒலி வரணும் கையில் இருக்கிற மலர் அந்த திருவடியில் போடணும் அதெல்லாம்ப்பா அர்ச்சனை தேங்காய உடைச்சுக்கிட்ட பழத்தை கிட்டே வந்தவங்க பெரியவங்களா இருந்தா ஒரு மாலை ஏடு ஆண்டவங்ககிட்ட வந்தவன் சாதாரணம்னா அந்த மாலையில கொஞ்சம் அறுத்து கொடுத்தா போதும் எத்தனை ரகம் இதுனா வேலை அது அர்ச்சனையே அல்ல இது அர்ச்சனையே தண்ட மணா இருக்கும் தண்ட மணிதான் அதனால் அந்த பதினாறு இருக்கு இப்போ அந்த பதினாறு தான் சொல்லுவாங்க நீங்க தந்தையார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து இந்த மாதிரி இல்லையா இதையும் படினேன் அத படிச்ச அதனால ஒண்ணுமில்ல படிச்ச ஒண்ணுமில்ல விநாயகர் அர்ச்சனை பதினாறு ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமகா ஓம் கபிலாய நமக ஓம் கஜகண்ண அப்படிதான் ஒரு பதினாறு அந்த பதினாறு அதனால இந்த பதினாறு மந்திரம் சொல்றாங்க அது என்ன நூத்தி எட்டு யோகியதையா சொல்றாங்களே அந்த யோகியதையா சொல்றது என்ன திரிசதை முன்னூத்தி சுச்சம் அது சொல்றது என்ன அது போல வந்து லட்சாட்சனை என்ன கோடி என்ன விநாயகர்ல இருந்து முடிப்பொருளையடுத்து நாங்க சொல்லப்படாது தமிழ் குடி மாட்டோட சொன்னா செய்யக்கூடாது நாற்பத்தி எட்டு தமிழகம் மெட்ராஸ்ல இப்ப வர்றது இல்ல அவரு என்ன சாதாரணமா ஐயா அப்படின்னு வருவார் ஓகேதான் இப்ப மாண்டு மிகுனால சொல்ல முடியாது இப்படி அவசரப்படாதீங்க மந்திரமாகாது பெரியவருடைய சொற்களை எடுத்து வைத்து அது மந்திரமாகாது அதனால் நல்ல திருமுறைகள் நல்ல புராணங்கள் அதுல இருக்கிற எடுக்கணும் எப்படி இது மாதிரி பதினாறுன்னா அதுக்கு தனியா தோத்துடணும் என்ன அர்ஜென்டா சொல்றாங்க சார்னா அந்த பதினாறு பட்சி பண்ணும் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கன்னு சொன்னா நூத்தி பண்ணு பிரிச்சதை பண்ணமுன்னாங்கன்னா அந்த முன்னூற்றம் எடுத்துக்க லட்சாச்சனை பண்ணோம்னா இதை எடுத்துக்க நம்ம எல்லாத்தையும் அத்துபடியால கொடுக்கணும் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க இந்த பதினாறு கொடுத்துட்டீங்க அவர் வந்து தெரியுது கண்ணப்பு கேட்குற என்ன பண்றது நீ என்ன அதுதான் அவங்க என்ன பண்றாங்கிறது முதல்ல முடிவெடுப்பு பண்ணணும் இப்படி செய்துகிட்டு போனீங்கன்னா தமிழரசனியை அழகா கொண்டு வரலாம் திருமடங்களும் அது காதல வாங்கல சொல்லப்படாது திருமடங்களும் காதல் வாங்கல மற்றவங்களும் காதல் வாங்கல சேர்ந்து பெத்தானிய பெத்தானு போயிடுச்சு ஆனால் நம்ம சபாநாயகருடைய அப்பா இருக்க பி டி ராஜன் பி டி ராஜனும் நெடுமாறனு இருக்காரு இவங்க அப்பா பழனியப்ப பிள்ளையும் மதுரையில அவங்க இருந்த காலத்துல டாக்டர் ஏ செம்ப நாஞ்செட்டியார் அண்ணாமனு சொல்ல இருந்தார் அவரை கொண்டு தமிழர் என்ன படிச்சோம் ஒரு பொண்ணுக்காக திருப்பறம்பயத்திலிருந்து அந்த அம்மா கல்யாணத்துக்கு சான்றாக ஒரு வன்னிங்கிற ஒரு மரம் லிங்கம் கிணறு இது மூன்றும் சான்றாக போய் நின்றதை இதுவரைக்கும் படித்தோம் அது போனது அதான் அறுபத்தி நாலாவது படித்தோம் அதை மீண்டும் சொல்ல முடியாது இதுவரைக்கும் படித்தோம் இனிமேல் என்ன அந்த இவ்வளவெல்லாம் செய்த மதுரை பெருமானை ஆலவாய் பெருமானை அங்கையற்கோடு இருக்கிற பெருமானை அகத்திய முனிவர் எவ்வாறு அர்ச்சனை செய்தார் என்பதை பார்க்க போயிடும் அப்போ இவ்வளவு திருவிழையாளர் செய்தவரை